அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் என்று அன்பர்களால் அழைக்கப்பட்ட இராமலிங்க அடிகள் பல்வேறு காலங்களில் தன்னுடைய நண்பர்களுக்கும் அடியவர்களுக்கும் பல்வேறு திருமுகங்களை வரைந்தருளினார் அந்த திருமுகங்கள் இன்றைக்கும் சண்மார்க அன்பர்களுக்கு நற்கருத்துக்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வழங்குவதாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த பகுதி நான்கு வகையாக காணப்படுகின்றது ஒன்று இருக்கம் இரத்தின முதலியாருக்கு வரைந்த திருமுகங்கள் இரண்டு புதுவை வேலுமுதலியார்க்கு வரைந்த திருமுகங்கள் மூன்று மற்றய அன்பர்களுக்கு வரைந்த திருமுகங்கள் நான்கு திருமுக குறிப்புகள் ஆக இந்த அற்புதமான பகுதிகள் வல்லற்பெருமானுடைய எளிமைத்தன்மையும் அவர் அவர்களுடைய மாணவர்களுக்கும் அடியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இறங்கி அருளிய நற்கருத்துக்களையும் நமக்கு தெரிவிக்கின்றன இந்த திருமுகப் பகுதிகளை கேட்டு அன்பர்கள் பயன் பெறுக நன்றி வணக்கம்